பிள்ளையம்பலம் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிறத்தின் மேலா சிற்பரவியோமும் சிற்ற்றம்பத்துள் பொடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போத்தி போத்தி பொறுப்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போத்தி போத்தி தெல்லைவாழ் அந்தனர் நிகழ்த்துபவர் முனைவர் பேராசிரியர் கு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் மயிலாடுதுறை எல்லாமுள்ள இறைவனுடைய திருவுருளை தலைமேற்கொண்டு ஒவ்வொரு ஆங்கில திங்கள்தோறும் முதல் வெள்ளியும் முதல் சனிக்கிழமையுமாக முருகப்பெருமானுடைய திருவடிகளில் இருந்து பெருமானுடைய திருவுருளை சிந்திக்கவும் அந்த அருள்தேக்கமாக இருக்க நம்முடைய குருமூர்த்தியுடைய திருவடிகளிலே வணங்கி உய்தி பெறவும் கிடைத்தவர் பெரும்புண்ணியத்தை பெரும்பெயராக கருதுகிறேன் இந்த அருமையான பெரும்புண்ணியத்தை அவர்கள் வழங்கியிருப்பதனுடைய காரணம் எல்லோரும் நற்செய்திகளை நல்ல சிவச்சிந்தனைகளிலே பெறவும் பெற்று அதனால் பெரும்பயன் பெறவும் என்ற ஒரு கருணை நோக்கியை அன்றி வேறில்லை எனவே அந்த கருணை நோக்கிற்கு மீண்டும் என்னுடைய வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அந்த அந்த கருணை நோக்கத்திற்கு இலக்காக இருக்கின்ற வந்திருக்கின்ற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் கூறி என்னுடைய பேச்சை தொடங்க விரும்புகிறேன் இப்பொழுது தில்லை வாழ்ந்தனர் சருக்கம் என்பதில் தில்லை வாழ்ந்தனை பற்றி நாம் சுடுவோம் பெரிய பிராணத்தில் இரண்டாவது சருக்கம் என்று இது கூறப்பட்டிருந்த போதிலும் திருத்தொண்ட தொகையில் முதல் சருக்கமாக இடம்பெற்றிருக்கிறது காரணம் அவர் அடியெடுத்து கொடுத்து தில்லை வாழ்ந்தனதும் அடியார்க்கும் அடியேன் என்பதுதான் ஆனால் அப்படி அடியெடுத்து கொடுக்கப்படுத்த சுந்தர பெருமான் அடியெடுத்து கொடுப்பதற்குரிய புண்ணியத்தை பெற்றது எதனால் என்பதையெல்லாம் விளக்குவது தான் திருமலைச் சருக்கம் ஆகவே திருமலைச் சேர்க்கத்தில் அவர் ஏன் இங்கே வர வேண்டும் அவருக்கு ஏன் அடியெடுத்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் நாம் விளங்குவதற்கு ஏதுவாக முன்னே இருக்கிற திருமலைச் சேர்க்கம் அமைந்திருக்கிறது ஆகவே அதை ரொம்ப அருமையாக சேர்க்கலா பெருமான் தமக்கு முன்னே அமைப்பாக வைத்துக் இனி அவரால் பெருமானால் அடியெடுத்து கொடுக்கப்பட்ட அந்த பதினோரு பாடர்கள் பாடிய அந்த பதினோரு பாடல்களையும் தொடர்ந்து அந்த முதல் முன் அந்த எந்த ஒன்று தொடரோ அந்த தொடரையே சறுக்கத்தின் பெயராக வைத்து நிறைவாக இப்படியெல்லாம் பாடியருளிய பெருமான் நிறைவாக பெருமானால் ஆட்கொள்ள பெற்றவர் வெள்ளையான மீது சென்று திருவுருளை அடைந்தார் என்று சொல்லுகின்றதை வெள்ளையானை செருக்கமாக அமைத்து ரொம்ப அந்த ஒரு அடிய கட்டுக்கோப்போடு செய்திருக்கிறார் அதனால் நமக்கு சறுக்கத்தால் இரண்டாவது என்றாலும் திருத்தொண்ட தொகையால் முதலாவது செருக்கமாக அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்கிறோம் அடுத்தாற்போல தில்லைவாடந்தனர் என்று சொல்கின்ற பொழுது தில்லைவாடந்தனர் யாரு ஒருவரா பலரா என்றார் பலர் என்றுதான் நாம் இதுவரையிலும் எல்லாரும் சொல்லியிருக்கிறோம் காரணம் சேக்கிடார் பெருமானி சொல்கிறார் நாம் ஏதோ பெரிய புதிய கண்டுபிடிப்பாக இல்லை நிலைவாழ்ந்தனர் என்பதற்கு விளக்கம் சொன்னது பெரியவர் ரொம்ப அருமையா மூவாயிரவர் என்றும் அவருடைய பண்புகள் என்னவை அந்த பண்புகளெல்லாம் வளதற்கு ஏதுவாக அவள் செய்த புண்ணியம் நடராஜ பெருமானுடைய திருவடியில் இருந்து புண்ணியம் என்றும் ஆதலால் முதல் இருப்பாளர்களை நடராஜ பெருமானை பற்றியே பேசி பின் அப்படிப்பட்ட பெருமாண்டத்தில் இருந்து அகத்தும் புறத்தும் பணி செய்கின்ற பெரியவர்கள் என்று அறிமுகப்படுத்துகிறார்ந்தனர் என்றால் யார் என்பதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க சேர்க்கடா பெருமன் இனி ஒரு வழக்கம் தேவையே இல்லை அழகா இருக்கு ஆயினும் இப்பொழுது இந்த ஆங்கிலத்தில் முடிபெயர்ப்பு என்பது ஒன்று இருக்கே அது தேவை சென்றடி வீடு எட்டு திற்கும் எட்டனுடைய நூல் போகணும் போறதுல என்ன ஒரு பெரிய இடர்ப்பாடு என்றால் அதை சொல்லித்தான் தமிழகத்தில் நல்ல தமிழறிவும் நல்ல பக்தி உணர்வும் உடையவர்களுக்கு ஆங்கிலத்தில் புலப்படுத்துவதற்குரிய தகமை இல்லாமல் போயிட்டு அது எப்படியோ திருவேறு தெள்ளியராதலும் நல்ல ஆங்கிலத்தில் பேச எழுத பக்திமையும் இதில் போதிய அறிவும் இல்லை என்பதையும் ஒத்துக்கொள்ளணும் ஒத்துக்கொள்ளணும் ஆமாமா இந்த இருவேறு உலகத்தியற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு என்று திருவள்ளுவர் சொன்னாரே பெரியவர் அது போல னர் என்பார் மூவாய் என்னுடைய ஞானசம்பந்த பெருமான் திருவேற்கரத்தில் வருகின்ற பொழுது தில்லை மூவாயிரவராகவே காட்சி கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அப்படியானால் அவருடைய பெருமை எப்படிப்பட்டது போயிடுது எத்தனை பிழைகள் ஒன்றினால் பல பிழைகள் ஏற்படுகின்றன இது ஆங்கில மொழிபெயர்ப்பா வருகின்ற பொழுது கண்டம் இப்ப உடற்பாருமையான திடீர்னு அரசு வந்து தொடர்பு கொண்டு ஆங்கிலத்தில் பன்னெடு திருமுறைகள் இதெல்லாம் வைணவ பிரபந்தம் எல்லாம் வருகிறது என்று சொல்லும் கொஞ்சம் ஒரு விதமா உடல் பூரிக்கிறது ஆனால் உரிய கருத்துக்கள் செல்லுமோ அல்லது வேறு விதமாக மாறுமோ என்பது பெருமானுக்கு தான் தெரியும் தான் கதை நம்முடைய சேக்கடார் பெருமானுடைய திருவுள்ளம் வரலாற்று தொடர்பு மற்ற எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது தில்லைவாழ்ந்தனர் என்பார் பெருமானை வழிபாடு செய்கின்ற அந்த அந்தனர்கள் தான் அதுல ஒண்ணு மாற்ற முடியும் அது இந்த இல்லமையில வேற விதமா இருக்கலாம் அது நம்ம வேற கருத முடியும் ஏன் என்னால படிக்க போறோம் ஒன்றே ஒன்று ஒன்றே சொல்றேன் அந்த தில்லை வாழந்தர்களுக்கு என்ன உருவதும் பெறுவதும் செய்கிழாருடைய திருவாகல அவர்களுக்கு எதை அடையணும் எதை பொருந்தி இருக்கணும் என்று கேட்டா உருவது உருவது நீட்டின் செல்வம் என கொளும் உள்ளம் மிக்க தன்னுடைய திருமேனியில பொருந்தி இருக்க வேண்டுவதெல்லாம் திருநீருதான் திருநீருதான் திருநீரே சரி இது உருவது பெறுவது ஐயா உங்க மூவாயிரம் வரைக்கும் எங்களுக்கு என்ன பெறும் எங்களுக்கு பெற வேண்டுவதெல்லாம் பெருமாண்டத்தில் அன்பு தான் ஐயா வேற எதுவும் இல்லை இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் என்று காரைக்காலம் யார் வேண்டுவது போல இந்த பெருமக்கள் என்ன பெண் வாரலாம் நாங்கள் பெற வேண்டுவது பெறத்தக்கது எங்கள் நடராஜ பெருமாண்டத்தில் இடையராத அன்பு ஒன்றுதான் எங்களுக்கு வேண்டும் வேற எதுவும் கிடையாது பெறுவது சிவன்பால் அன்பாம் பேரு என கருதி வாழ்வார் என்று அறிமுகப்படுத்துறது நடராஜாவாக இருந்தால் அவரே வந்து பெறுவது சிவன்பால் அன்பா பெறுவார இவர் தான் சிவகருமானாச்சு அப்புறம் இவர் என்ன திரும்பி பெறப்படுறார் எவ்வளவு பேதமையான கருத்துக்கள் தவறான கருத்துக்கள் இது ஆங்கிலத்தில் வந்தா என்ன வராம இருந்தா என்ன ரெண்டும் ஒன்று தான் இந்த தவறான கருத்துக்களாக வெளியில போவதை விட இங்கே இருந்தாலும் சரி வடவேங்கண்ணு தென்மூறிக்குள்ளையாக இருந்து நீ பாட்டுக்கு எதாவது சொல்லி தொலைச்சிருப்போம் பெருமான் விரித்துரைப்பதும் ஆகிய அத்தனையும் அதுதான் என்பதையும் மறந்துடும் என்பதையும் என்னுடைய தாழ்வான கருத்து அடுத்த அப்புறம் இப்பொழுது என்ன கையெல்லாம் கருதுறாங்க அது ஏதோ ஒரு பூசா சொன்னா தான் ஆராய்ச்சியாளன் என்று கருதுறாங்க இப்படி ஆராய்ச்சியாளன் என்பதற்கு இதுதான் தகுதி என்பது எனக்கே தெரியல ஆராய்ச்சியாளன் இதுவரை சொல்லாத சொல்லாத புதுமையான கருத்து திருவருளால் பொலியுமானாலும் சொல்லட்டும் அது தெரியல அது பொருந்தாமையாக இருக்கிற ஒரு கருத்தை நான் சொல்லி அதெல்லாம் தான் ஆராய்ச்சியாளன் பெயர் வர்றதுன்னு அது ஆண்டவன் தான் நாம் என்ன பண்ண முடியும் அதனால் அகத்தியருக்கு தமிழ் அறிவுறுத்திய செந்தமிழ் பரமாச்சாரியன் வீட்டிற்கும் மலையாதலானும் என்று சிம்யான சுவாமியில் இருந்தது நான் அடிக்கடி ஏனென்றால் அகத்தியருக்கு செந்தமிழ் அறிவுறுத்திய பரமாச்சாரியன் முருகப்பெருமான் அவன் வீட்டில் திருமலை இந்த அருமையான தத்தனகிரி மலை அந்த பெருமான் காக்க என்று சொல்லுவோம் சரி அப்புறம் இந்த நம்முடைய நூலுக்கு முதல் நூல் எது இந்த பெரிய பிராணத்திற்கு என்றால் அதெல்லாம் முன்னே சொல்லியிருக்கணும் இருந்தாலும் இப்போ நம்ம தில்லைவாழ்ந்த சருக்கும் தொடங்குவதனால ஒரு கருத்தை நம்ம சொல்ல வேண்டும் இப்ப இந்த நூலுக்கு முதல் நூல் எது அப்படின்னு கேட்டால் திருத்தொண்ட தொகை என்று சொல்கிறோம் வடிநூல் அண்டி ஆண்டு ஆரம்பித்து வந்தார் பெரிநூல் இது இது தொகை வகை வெறி இதை வந்து சேர்க்கலா பெருமானே சொல்கிறேன் அதில் ஒன்றும் தோல்லை இது தொகை வகை வெறின்னு சொல்றோம் அப்படி பொழுது ஒரே ஒரு சிறு கருத்து இலக்கண உலகத்தில் முதல் நூல் என்பது எது என்று ஒரு விளக்கம் இருக்குது விளக்கம் இருக்குது அந்த விளக்கத்தை முதல் சொன்னது தொல்காப்பியம் வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் என்பது அவருடைய இலக்கணம் இயல்பாகவே வினையின் நீக்கம் பெற்று என்றுமே குன்றாத பேரறிவுடையவனாக இருக்கிற இறைவன் சொன்னதுதான் முதல் நூல் என்று சொன்னார் இப்படி ஒரு இலக்கணத்தை தொல்லாப்பித்து அது அப்படியே வழிமுடிந்து நன்னொரு சொன்னார் நன்னொரு சொன்னார் அப்போ முதல் நூல் என்பது இறைவனருடைய நூல் தான் முதல் நூல் என்று சொல்றோம் அப்படி பார்த்தோம்னா இப்போ நம்முடைய திருத்தொண்ட தொகை சுந்தரரால் பாடப்பட்டது தான் ஆனால் நமக்கு இது முதல் நூல்ன்னு சொல்கிறோம் இது மட்டுமா கமராமாயணத்துக்கு முதல் நூல் எது வால்மீகி முனிவர் இறைவனே செய்தானா இல்லை பாரதத்துக்கு முதல் நூல் எது வியாசர் பாரதம் வியாசர் முனிவர் இறைவனா அல்ல பார்த்த பண் நாம முதல் நூல் சொல்லுவதெல்லாம் இலக்கண வரம்பில் தொலகாப்பியருடைய வரம்பில் நிற்காமல் இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் இந்த ஒன்றிற்கு தீர்வு கண்டது முனிவர் தான் நிச்சயமா இந்த முதல் நூல் இறைவனார் செய்யப்பட்ட ஒன்று முதல் நூல் என்று சொல்லிட்ட தொழில் கொண்டு நூலா யாரும் சார்பு நூலா செய்யலாம் எழுதின நன்றி உணவை சிந்தனையை காட்டினார் அந்த பேரறிவை நாம் இயக்கணும் என்பதற்காக சொல்லிட்டு நீங்கி விளங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் நூலாகும் முதனூல் சொல்லிட்டார் வடிநூல் இலக்கணம் வடிநூல் இலக்கணம் அவரே செய்த நன்னூலார் முடிவு ஒருங்கு ஒத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி அழியாமரவினது வடிநூலாகும் இதெல்லாம் அசைக்க முடியாத இலக்கணங்கள் ஆமா ஆமா இவன் என இந்த இடதில் எழுதினது நல்ல புலமை நலமும் அருள் நலமும் அவருக்கு பின்னே வடிநூல் செய்கிறவன் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு இடைவெளி இருப்பதனாலே ஓரிரு கருத்துக்கள் எப்படி சொல்லலாம் அப்படித்தான் படிக்கணும் பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறி ஒன்று இடங்கள் அப்படி இருக்குமான இப்படி இருக்கு இந்த கால வழக்கு என்று ஓரிரு இடங்கள்ல அருகியதாய் அந்த வேண்டும் விப்பம் கூறி அழியாமரபினது வடிநூலாகும் அந்த முதல் நூல் மரபு வந்து கொஞ்சமும் அழியாதவாறு காப்பது வடிநூல் என்று ஆருமையா செய்தார் இங்கே சாமிக்கு ஒரு கருத்து வந்தது ஐயா முனைவன் கண்டது முதல்நூலாகும்னு சொன்னார் இங்க முன்னோர் நூலில் முடிவெரும்பத்துனர் என்ன நுட்பமான அறிவு பாருங்க என ஒருமையால் கூறிவன் ஒருவன்ூலின் நூலின் முடிவெரும் என்ன நுட்பமான புறமே தெரியல நூலின் முடிவெரும் கட்டுப்படாது ஆனால் முன்னோர் நூலின் முடிவெருங்கொத்து அதுக்கு மேல் பட்ட பட்டத்தை கொடுக்கணும் எங்காருமே தெரிய போறோம் கிடையாது முனைவனென ஒருமையால் கூறி முன்னோரென பண்மையால் கூடினார் இறைவன் நூலையும் அவன் அருள் வழிபட்டு செய்யும் தத்தம் குறவர் பலர் நூலையும் தழி கோடற்கு என்று சொல்ல இறைவனுடைய நூலையும் முதனூல் சொல்லும் இறைவன் அருள் வழிபட்டு அந்த அருள் தேக்கத்தால் செய்கின்ற பெரியவர்கள் நூலும் உதநூல்தான் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் எங்கள் நன்னூலார் முனைவன ஒருமையால் கூறி முன்னோரென பன்மையால் கூறினார் என்று சொன்னார் இந்த இலக்கணத்தினால்தான் இன்னைக்கு நம்ம முதல் முதலூல் எல்லாம் சொல்ல முடியுது ராமாயணத்துக்கு வால்மீகி அல்ல பாரதத்துக்கு வியாசர் முதல் நம்ம பெரியபிராணத்திற்கு திருத்தொண்ட தொகை முதல் சுந்தர பெருமானி பண்பட்டவர் இறைவன் அருள் வழிபட்டு அவர் தேக்கத்தை பெற்றவர் ஒரு அருமையான கருத்தை தமிழகத்தில் முதல் முதல் சொல்லிய பெருமை இந்த முதல் நூல் வடிநூல் என்பதற்கு ஒரு பெரிய முடியுமா இப்பொழுது நாம் திருத்தொகை முதல் என்கிறோம் நம்பியாண்டா நம்பியடிநூல் என்கிறோம் அப்புறம் பெரிய நூலாக நம்முடைய சொல்கிறோம் ஏன் இறைவன் உலையும் அவன் அருள் வழிபட்டு நிற்கும் குறவர் பலர் உரை குறவர்னர் நல்ல ஆச்சாரியன் தகுதி வாய்ந்த குருவாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஏன்னா நீங்க முனைவன்கின்றது சொன்னதெல்லாம் வழி ஒன்று சொன்னா இறைவன் அருள் வழிபட்டு வரும் தத்தம் குறவர் பலர் நுழையனர் ஆமா ஆச்சாரியனாக பெரிய ஞானியாக ஞானாசிரியனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்தவர் நூலும் முதல் நூல் என கொள்ள வேண்டும் என்பது என நூலார் கருத்தாதலால் முனிவன் என கூறியவர் இந்த அற்புதத்தை நாம் நிலையாமல் இருக்க முடியல நன்றி உணர்வோடு சொல்லத்தான் வேணும் யாரும் கேட்கல ஒருத்தன் ஐயா நீங்கி விளையா விளைஞறியவன் முனிவன் கண்டது முதல் நூலாகும் என்று கூறினாரே உங்கள் பெரிய புராணத்திற்கு முனிவன் கண்டது திருத்தொண்ட தொகை முனிவன் கண்டதா சுந்தரல்லவா கண்டது கேட்டால் இந்த உரையின் தேல் கொஞ்சம் யோகிச்சு சொல்றேன் பார்த்து சொல்றேன் ஆய் சொல்றேன்னு சொல்லணும் இப்பொழுது ஆருமையா சொல்லணும் எனவே அந்த பெருமானுடைய திருவடி வாழ்க என்று நாம் சொல்லணும் அதற்காகத்தான் உரை வேண்டும் உரை வேண்டும் என்று சொல்லுகிறோம் பழைய உரைகளை நாம் தொடர்ந்து பெருசா பெரிய மனுஷனாக இட முடியாது ஒரு காலத்திலையும் ஆக முடியாது சத்தியம் அந்த உரைகளிலே ஓரிடங்கள வேணா அவன் கருத்தவே சொல்லத்துக்கு யோகியதை இருக்க தேவ அதுவே எனக்கு யோகியதை இருக்காங்க சந்தேகம் தான் சும்மா அதையெல்லாம் திறந்து விட்டு நான் அப்படியே பிரமாதமாகிறேன்னு சொன்ன தன்னையும் கெடுத்து நாட்டையும் மொழியும் கெடுப்பதுதான் காரணமாக இருக்க முடியும் என்பது உங்களுடைய முடிந்த கொள்கை திருவருள் காக்க இல்ல அந்த வகையிலே இப்பொழுது நமக்கு தில்லைவாடு அந்த நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் ரொம்ப அருமையாக எடுத்துக் கொடுத்த அமைப்பு தில்லை வாழ் அந்த நர்தம் அடியே அருமையா பாட இந்த அடி முழுதுமே பெருமானுடைய பாட்டு எடுத்து கொடுத்து அடி எடுத்து கொடுத்தாரா தில்லைவாழ் அந்தனர் அடி எடுத்து கொடுத்தாரான் இந்த தொடரே அவர் அடி எடுத்து கொடுத்தது தெரியுது அதனால தில்லை வாழ் அந்த ஏன் அப்படி சொல்லிட்டு எங்க அப்படின்னா அப்படி போயிட்டு அருமையா மேலே போன பெருமாள் அப்படி சொன்ன அப்படி அருள் தேக்கம் இருந்து தானா அது அருமையான பாடல் போயிட்டேன் ஆகவே தில்லைவாட என்று சொல்வார் அதுல தில்லைவாடு என்று சொன்னால் நம்ம அருமையா நம்முடைய புலவரையாவர்கள் கடல் வணக்கம் பாடுகின்ற பொழுது இந்த சருக்கம் வருகிறது என்பதனால இந்த சருக்கத்தினுடைய பாடலையே சேக்கராராகிய இறைவணக்கமாக பாடினார் அருமையான பாட்டு முதல் இரு பாடல்களும் நடராஜ பெருமானை பற்றியது ஆதி ஆய் ஆகி அளவிலா ஆளவும் ஆகி சோதி ஆகி தோன்றிய பொருளும் ஆகி பெல்லை பொது நடம் எவ்வளவு அளந்து வெற்றணை தொடுத்தல் மற்றொன்று விரித்தல் இதுவும் இல்லாமல் அப்படியே சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்ற அந்த அழகுபட இந்த பார்த்து போதியா நிற்கும் தில்லை திருநடம் போற்றி போற்றி என்று சொன்ன அப்போ இந்த அருமையான பாடல் போதியா நடம் என்று சொல்கிறார் அப்ப பெருமானுடைய நடனம் போதிய நடம் ஒன்றையோ போதிக்குதான் என்ன போதிக்குது போதிய நடம் போதித்துக் நமக்கு அறிவுறுத்திக் கொண்டிருக்கிற நடனம் அப்ப அவன் நட எந்த ஒரு செயலும் எந்த ஒரு வடிவும் இறைவனால் கொல்லப்பட்டதென்றால் அது உயிர்கள் பொருடே என்று அல்ல அது முடிந்த முடிவு சித்தாந்த கொள்கை அவன் வடிவெடுப்பதோ அல்லது ஒன்று அணி அணிந்து கொள்வதோ ஏதேனும் மாலை போட்டு தோடுடைய சிவியனா இருக்கிறான் பாம்பு அணிந்து இருக்கிறான் யானத்துல எந்த ஒரு செயலோ எந்த ஒரு வடிவனுடைய நலமோ ஏனைய உயிர்கள் உய்வதற்காக அன்றி தம்பொருட்டு அல்ல எல்லாம் நம்பொருட்டு அதுல இடையராது நடனமாடுவது ஒன்று அது யாருக்காக இருக்க முடியும் நிற்கும் அப்படின்னார் போதித்துக் கொண்டே இருக்குமா அறிவுடித்துக் கொண்டே இருக்குமா யாருக்கு அவன் நீங்களாக இருக்கிற நம்மனோருக்கு உயிரிழக்கெல்லாம் போதிய அடிய வணக்கம் வணக்கம் என்றெல்லாம் தெரிவிக்கிறார் பாட்டு முடிஞ்சதான் போதிக்கிறார் எப்படி போதிக்கிறார் என்ன போதிக்கிறார் போதிக்கிறார் ரொம்ப அருமையான பாட்டு ஆதி ஆயி நடுவும் ஆயி இந்த உலகு உயிர்கள் எல்லாம் இருக்கின்றனவே இவற்றையெல்லாம் இப்படி எல்லாம் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடுகிறான் அவன் அல்ல தோற்றுவிக்கின்ற பெருமான் அவன் ஆதி இந்த எல்லா அந்த உலக அமைப்பிற்கும் அவன் ஆதியாய் தோற்றமாய் எல்லா செயலுக்கும் முன்னோடியாய் தோற்றமாயிருக்கிறான் தோற்றமாயிருப்பது மட்டுமல்ல நடுவும் ஆகி இந்த நடுவும் ஆகி ஒரு ஒரு உண்மை இருக்குது அந்த உண்மையில யேசப்பட்ட உண்மை இல்ல ஏன்னா ஆதியா இருக்கிறான் நடுவா இருக்கிற அவ்வளவுதான வேலை அந்தமாகவும் இருக்கிறான் அந்தமாகவும் இருக்கிறான் சொல்லாத ஏன் சார் சொல்றீங்க சொன்னதுக்கே விளக்கம் சொல்ல முடியல ஆதியாய் நடுவும் சொல்ல சொல்ல சொல்லாத வேலை நீங்க போயிட்டு நானா சொல்றிய மூதல் நடு இறுதியும் ஆனாய் மறக்க முடியுமா திருவாசகத்தை முந்திய மூதல் ஆதியாய் நடு நடுவும் இருதியும் மறக்கலாமா ஆதலால் தான் நடுவும் என்று சொல்வதனால் என்ன முடிவும் என்று ஒரே ஒரே சொல்லைங்களா அல்ல பின்னணி யாரு நம்ம போல ஒருத்தர்ல மணிவாசக பிறந்தது ஆதி நடுவும் ஆகி என்றால் ஆதியாகவும் நடுவாகவும் அந்தமாகவும் இப்படி சொன்னே கேள்வி வரும் வந்து பெரும் சோதியை இதுதான் அடிக்கடி தான் சொல்றது இந்த பேச்சுங்கிறத விட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து பாருங்க இதுதான் அமைதியாக சில கருத்துக்களை எண்ணவும் முடியும் சொல்லவும் முடியும் இதே நீங்கள் தெளிவாக பேச்சுன்னு சொன்னிங்க வெறும் பே பேச்சுன்னா அவ்வளோதான் அப்படியே அது ரெண்டு பாட்டு தொட்டு மூணு தட்டு ஆகாமடி போச்சுன்னு உடுக்கடிங்களா அவ்வளோதான் முடிஞ்சோம் இப்படி பாடல்தோறும் படிக்கின்ற பொழுது தான் சிலவர்த்தை நாம் என்ன முடியும் கொஞ்சம் அமைதியாகவும் சொல்ல முடியும் சரிங்களா அப்போ ஆதியும் அந்தம் இல்லா அரும்பெருஞ்சோதி என்று பாடிய மணிவாசகர் தான் முந்திய மூதல் நடு இறுதியும் மூவரும் அருகிலர் அருமையா பண்ண அப்போ ஆதியும் அந்த இல்லை என்று சொன்ன மணிவாசகர் ஆதியும் அந்தமும் நடுவுமாக சொல்லுகிறார் மகைய எடுத்துக்கோமே சரி ஒரு கல்லூரிக்கு முதல்வராக இருக்கிறான் இருந்தா ஒரு முப்பது ஆண்டு இருந்திருக்கிறான் முப்பது ஆண்டு என்ன கேட்டா முப்பது ஆண்டு தொடர்ச்சியா இருந்திருக்கிறான் ஒரு பையன் எத்தனையோ பையன் ஒரு பையன் வந்தா நடைபெற முடிச்சு முடிச்சிட்டு போனான் அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு போனா முதுகலை எம்இஏ முடிச்சுட்டு போனான் சரிங்கண்ணா முடிச்ச உடனே அவன் ஏண்டா உங்கள் அவங்க காலத்தில் யாரா முதல் ஒரு நாடு நான் போய் சேர்ந்த போதும் அவர்கிட்ட தான் அவர் முடித்த போதும் அவர்கிட்ட தான் அவனை பொறுத்தவரைக்கும் ஆதி மந்தமும் ஆகிறார் யாரு பிரின்ஸிபால் அஞ்சு வருஷத்தில் அவனை பொறுத்தவரைக்கும் அஞ்சு வருஷத்தில் அப்படிதான் அவன் போய் நுழைஞ்சது போதும் அவர் தான் எல்லாம் நடத்துறது அவர் தான் கடைசியில் டிஜி கொடுத்ததும் எங்காலத்துல அவர் தான் சார் எல்லாம் அதுதான் முந்திய முதல் நடு இறுதியும் அது போல வச்சு சரி இவர் சொல்றார் ஐயா இந்த கல்லூரிக்கு இவர் இருந்தாரு அதுக்கு முன்ன அவர் அப்புறம் பின்னார் அப்படின்னாரு ஆகவே இந்த இடையில இவங்க வந்து வர்றதும் போறதும் இருந்தாலும் கூட அந்த போஸ்ட்றது ஆதியும் பெரும் ஜோதி வருஷம் நாற்பது வருஷம் முதன்மை என்று சொன்னால் அந்த கல்லூரி இருக்கிற வரைக்கும் ஒரு கால் மூடி கடி போனா வேணும் அதுபோல ஆதி மந்தம் இல்லாது என்று சொன்னால் நம்முடைய போக்கும் வரவும் புணவும் இருக்குது பாருங்க வருவோம் என்று பிரதமர் என்று உண்டு நாமே நாலு பேர் அஞ்சு பேர் மாறி போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒரு பிரதமர் எது பிரதமர் ஒரு கோடியதாய் உடனே அழியாது புதிய திருப்பூர் கூட ஒரு குடியரசு நாட்டில் அடிமை அந்த நிலையில அவன் ஆதியும் அந்த எல்லா அடிமை ஆனால் அந்தந்த ஒரு கற்பத்திற்கும் இந்த ஒரு கற்பத்தில தோற்று வைக்கிறான் உலகை கொஞ்ச காலம் வைக்கிறான் மீண்டும் என்ன பண்றான் ஒடுக்குகிறான் அதைத்தான் சரியான போதும் என்ன சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு முதல் சூத்திரமே முதல் சூத்திரம் அவன் அவள் அது எனும் அவைமையின் மூவினைமையின் மூன்று விதமான செயற்பாடு என்ன தோற்றம் நடு காத்தல் கடைசி இறுதி தனக்கு உரிய தோற்றம் தனக்குரிய நடு தனக்குரிய இறுதி வரைக்கும் ஆண்டவன் இருந்ததுனால தனக்கு தோற்றமும் முந்திய முதல் தனக்கு நடுவும் முந்திய நடு தமக்கு இறுதி அவன் இறுதியா இருக்கலாம் என்று தம் அனுபவத்தில் வச்சு அந்த முந்திய முதல் நடுதியும் எனவே நடுவும் என்ற உண்மை என்ன சொல்லுமாக பொருள் அல்லவா திருவாசகத்தினுடைய கருத்தின்படியே நம்ம இலக்கணத்தான திணிக்கல இயல்பா அளவிலா அளவும் ஆயி அளவிலா அளவு அப்ப அளக்க முடியாத அவன் அளவின்னு இப்ப அளத்தல் அளத்தல்னா எதை கொண்டு அளக்க முடியும் எதை கொண்டு அழக்க முடியும் எல்லா இதெல்லாம் எடுத்தல் அவன் எடுத்தல் அளவின்னு சொல்றாங்க நிறுத்தல் அளவீங்கிறாங்க நிறுத்த அளக்கலாம் அல்லவா எடுத்து அழக்கலாம் முகந்து அளக்கலாம் நெல்லுகளில் எல்லாம் முகந்து அளக்கலாம் இப்படியெல்லாம் அளந்தான் தமிழ் எல்லா மக்களும் அளந்தாங்க அதெல்லாம் ரொம்ப அருமையாக தொழில் அப்படியே எழுவகையாக அளக்கலாம் என்றெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட அளவு இருக்குது இந்த அளவு சரி நெல் அதை அளக்குறோம் யார் அளக்கிறோம் மனிதனாக நாம் எதை கொண்டு அழக்கிறோம் மரக்காலால அப்ப என்னன்னு கேட்டா ஐயா இது இருபத்தி நாலு ஒரு மூட்டை கொடுங்க என்று சொல்றோம் அப்போ இங்கே அளப்பவன் ஒரு அளக்கப்படுகிற பொருள் ஒரு மரக்கால் அல்லவா இதை கொண்டு நெல்